அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் பெண்ணுக்கு மனைவிக்கு இலக்கணம் என்னவென்றால் தன்னுடைய உருடலை கற்புநெறியிலே பாதுகாக்க வேண்டும் தன்னை கொண்டவனுக்கு அன்பினால் பேருதவிகள் செய்ய வேண்டும் வீட்டுக்குள்ள அதன் மூலம் சாஸ்திர நெறிகளை சொன்ன உபதேசம் பண்ண பெரியோர்களுடைய வார்த்தையை உண்மை என்று நிரூபித்து திருவள்ளுவருடைய கருத்துக்கள் வாழ்க்கைக்கு என்றும் பொருந்தக்கூடியவை என்பதை நிரூபித்து ஆர்வத்தோடு ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் இந்த குரட்பாவை எல்லாம் பெண்களெல்லாம் நாள்தோறும் பூஜை அறையிலே படித்தால் அவர்களுக்கு இந்த குணங்கள் வரும் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை எப்போதும் நம்மை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு தகுந்த கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அது நம்முடைய பொறுப்பு ஆக தளர்ச்சியற்று கடமைகளை மறவாமல் மனைவியானவள் திகழ வேண்டும் என்பதுதான் இந்த குரட்பாவினுடைய பொருள் ரொம்ப அழகான குரல் நான் இதை சொல்கிற வழக்கம் இந்த கணவன் போடுற மூணு முடிச்சு இருக்கு ஒரு முடிச்சு தற்காத்து தற்கொண்டான் பேணிங்கிறது இரண்டாவது முடிச்சு தகை சான்ற சொற்காத்துங்கிறது மூன்றாவது முடிச்சு உன்னை நீ கற்பு நெறியிலே கொள்வாயாக என்று ஒன்று அதுக்கு கட்டுப்பட்டுருக்கிறாள் தற்கொண்டான் பேணி தன்னை கொண்டவனை அன்போடு பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறாய் அப்படிங்கிறதுனால இன்னொரு முடிச்சு இதுக்கெல்லாம் நீ கட்டுப்படுகிறாய் மூன்றாவது நம்முடைய திருவள்ளுவர் போன்ற பெரியோர்கள் சொன்ன கருத்துப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ நீ கடமைப்பட்டிருக்கிறாய் என்பது மூன்றாவது முயற்சி ஆக தன்னை இந்த கற்பு நெறியில் கட்டி கொள்ளுகிறாள் பெரியோர்களுடைய நல்ல சொற்களிலே தன்னை உயிராகிய தன்னை இணைத்து கொள்கிறாள் பெண் மனித உடலிலே வாழ்கின்ற உயிரானது தன்னை இவ்வாறு கொள்கிறது என்று நாம் புரிந்து வேண்டும் சொல்லப்போனால் இந்த மூன்றையும் ஆர்வத்தோடு செய்கிற பெண்ணுக்கு சோர்வு ஏற்பட வாய்ப்பில்லை இதை அறிவுபூர்வமாக கடைப்பிடிக்கின்ற பெண்ணுக்கு சோர்வு ஏற்பட வாய்ப்பே இல்லை இது பற்றி பரிமேலழகர் சொல்லுவதை நாம் சற்று பார்க்கலாம் கற்பி நின்றும் தன்னை காத்து தன்னை கொண்டவனையும் உண்டி முதலியவற்றால் பேணி இருவர் மாட்டு நன்மை அமைந்த புகழ் நீங்காமல் இது ரொம்ப முக்கியமான இருவர் மாட்டு நன்மையமைந்த புகழ் நீங்காமல் காத்து மேற் நற்குண நற்செய்கைகளினும் கடைப்பிடியுடையாளே பெண்ணாவாள் தகை சொற்காத்துங்கிறதுக்கு இருவர் மாட்டு நன்மை அமைந்த புகழ் நீங்காமல் ரொம்ப அழகான ஒரு இதை சொல்லுகிறார் தன்னை கொண்டவனை உண்டி அதாவது உணவு தயாரித்து தருவது முதலியவற்றால் பேணிங்கிறார் இந்த இருவர் மாட்டு நன்மை அமைந்த புகழ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவளை திருமணம் செய்து கொள்வதற்கு இவன் என்ன தவம் செய்தானோ என கணவனையும் கற்புடைமையை கண்டு அவன் மனைவியையும் அவர்கள் வாழும் ஊரார் புகழ்தல் அப்படிங்கிறார் ஊர் மக்கள் எல்லாம் இந்த பெண்ணும் ஆணும் சேர்ந்து வாழ்வது நமக்கு இவர்களை பார்ப்பது நமக்கு பெரும் பேறு என்று தெய்வீக கணவன் மனைவி என்று கருதக்கூடிய அளவிலே வாழுதல் என்று சொல்லியிருக்கிறார் தன்மாட்டு புகழாவது வாழும் கற்பால் தன்னை புகழ்வது இதனால் தன்னை புகழ்தலின் சிறப்பு கூறப்பட்டது அப்படிங்கிறார் தன்மாட்டு புகழ் அப்படிங்கிறதுக்கு இருவர் மாட்டு அப்படின்னா இந்த ஊர் வந்து இந்த பெண்ணை பார்த்து அவள் நேர்மையானவள் என்று புகழ்வது அப்படி ஊர் புகழ்கிற மாதிரி தன்னை வாழ்வது இந்த குரட்பாவிலே மனைவிக்குரிய மாண்புகள் அதாவது நற்பண்புகள் நற்செய்கைகள் யாவை என மிக சுருக்கமாக பகரப்பட்டது என்று நாம் புரிந்து இந்த குரட்பாவில் இது பற்றி நாம் மேலும் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான